واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله ارسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسرادًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நமது உயிரினும் மேலான பெருமனார் அலி வசல்ல பிறந்த இந்த மகிழ்ச்சியான தினமும் இந்த ஜுமாவுடி தினமும் ஒன்றுகூடியிருக்கிறது ஒரு இரட்டை மகிழ்ச்சியிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய பிறந்த மாதம் பிறந்த தினம் இதுவெல்லாம் முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியையும் ஒரு உற்சாக உற்சாகத்தையும் தருகிறது என்று சொன்னால் இன்னொருபுறம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களிலே முஸ்லிம்களுடைய உணர்வுகளை சீண்டுவதற்காக உலகத்திலே சில தீய சக்திகளும் செயல்படுகிறது இதுபோன்ற நேரங்களில் முஸ்லிம்களுடைய உணர்வுகளை சீண்டுவதற்காக இதுவெல்லாம் மீண்டும் மேல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் கூட முஸ்லிம்கள் தங்களது ரசூலின் மீது வைத்திருக்கிற அந்த நேசமோ அந்த பாசமோ ஒருபோதும் குறையப் போவதில்லை இதற்கு அலிரதியான் அவர்களிடம் கேட்கப்பட்டது பெருமலா செல்லுல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பிரியம் உங்களுடைய உள்ளங்களில் எப்படி இருந்தது என்று அவர்கள் சொன்னார்கள் பெருமலா சலாஸ் பிரியம் எங்களுடைய உள்ளங்களிலே எங்கள் செல்வங்களை விட எங்கள் குழந்தைகளை விட எங்கள் தந்தையர்களை விட எங்களுடைய தாய்மார்களை விட கடுமையான தாகத்திலே ஒரு மனிதனுக்கு கொளிர்ந்த வானம் எவ்வளவு பெரியமானதோ அதை விட அல்லாஹுடைய தூதருடைய சகாபா பெருமக்கள் பெருமனார் அவர்கள் உதவு செய்கிற விடமாட்டார்கள் உதவு செஞ்சாங்கன்னா அதை சஹாபா பெருமக்கள் பிடிச்சிப்பாங்க அதை உடம்பெல்லாம் தழவி கொள்வாங்க பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் காரி உமிழ்ந்தார் அவர்கள் எச்சு துப்பினார் அது தரையில விழா யாராவது அதை கையில ஏந்தி கொண்டு முகத்தில் தன்னுடைய மேனியில தடவி கொள்வாங்க இதான் சகாபா பெருமக்கள் வைத்திருந்த பிரியம் உலகத்தில் எவரும் அப்படிப்பட்ட ஒரு பிரியத்தை வெளிப்படுத்திவிட முடியாது அந்த அளவுக்கு ரொல் சிறு ஆலயத்தில் அவர்கள் மீது சகா வாக்கள் பிரியம் வைத்திருந்தார்கள் அந்த பிரியம்தான் நமக்கும் வேண்டும் பெருமனார் செல்லா அளித்த அவர்கள் நம் உயிரை விட பிரியமானவர்கள் அல்லா திருமறையிலே சொல்வான் அல்லாஹுடைய தூதர் மோமீன்களுக்கு அவர்களது உயிரை விடப்பிரியமானவர்கள் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களாகி நாமும் பலவீனம் அடைந்து விட்டோம் இஸ்லாமிய நாடுகளும் பலவீனம் அடைந்து விட்டது அதனுடைய விளைவு என்ன இன்றைக்கு நம்முடைய உயிரினும் மேலாண் சுல்செல்தாலயத்தின் அவர்களை எவன் எவன் எல்லாமோ தரம் தான் பேசுகிறான் அவர்களது உருவம் கேரி சித்திரமாக வரையப்படுகிறது ஒரு நாட்டன் ஒரு நாட்டினுடைய அதிபர் தனது நாட்டினுடைய எல்லா அலுவலகங்களிலும் பெருமானாரை இழிவுபடுத்துகிற கேரி சித்திரத்தை எல்லா அரசு அலுவலகங்களிலும் மாட்டப்படும் என்று சொல்கிறான் இது கருத்து சுதந்திரம் என்று சொல்கிறார்கள் இது கருத்து சுதந்திரம் அதை தடை செய்ய முடியாது முஸ்லிம்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து பாருங்கள் முஸ்லிம்களுடைய பலவீனத்தை காட்டுகிறது முஸ்லிம்கள் வலிமையாக இருந்த காலத்திலே இந்த தைரியம் யாருக்காவது வந்திருக்க முடியுமா பெருமானார் அவர்களை இப்படி இழிவுபடுத்துகின்ற அவர்களை கேவலப்படுத்துகின்ற மோசமாக சித்தரிக்கின்ற ஒரு தைரியம் வந்திருக்க முடியுமா இன்றைக்கு அதைத்தான் அவர்கள் அதிபர் செய்திருக்கிறார் உலகம் எல்லாம் அதனுடைய கொந்தரிப்பை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் இஸ்லாமிய நாடுகள் வெறும் கண்டனங்களோடு முடித்துக் கொள்கின்றன கண் தொடைப்பு அவ்வளவுதான் ஏனென்றால் இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய எவருக்கும் இஸ்லாமிய உணர்வு கிடையாது எல்லோருமே கைப்பாவைகள் அமெரிக்க ஐரோப்பிய கைப்பாவைகள் அடிமைகள் உண்மையிலும் அவர்கள் முஸ்லிம்களா இல்லையா என்பது கூட சந்தேகம் அல்லாஹான் அறிவான் நமக்கு உள்ளத்தில் இருப்பவை தெரியாது அவர்களுடைய ரோஷம் அந்த அளவுக்கு சில கண்டனங்களோடு முடிந்து விடுகிறது ஆக பெருமான செல்லா ஆலேசனம் அவர்களே அவ்வளவு மோசமான முறையில் கேலிச்சித்திரம் அளவுக்கு தான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய பலவீனத்தை எடுக்காட்டுகிறது அருமையானவர்களே நான் இன்றைக்கு வேறொரு தலைப்பில் பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய வேறொரு தலைப்பில் நான் பேசலாம் என்று இருந்தேன் இருந்தாலும் கூட இந்த சம்பவத்தை ஒட்டி நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் பெருமானார் செல்லா ஆலீசனம் அவர்கள் விஷயத்திலே அவர்களை அளவுக்கு அதிகமாக மதித்த கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள் பெருமானையும் மதித்தான் மன்னர் அவர் கிறிஸ்தவ மன்னர் தான் ஆரம்பமாக முஸ்லிம்கள் ஹிஜரத்து செய்து அந்த எத்தியோப்பியாவுக்குத்தான் சென்றார்கள் அவர் முஸ்லிம்களை அரவணைத்தார் பெருமானார் சலுல்லா அலிப்பினார் அவர்களுடைய வேதத்தை கண்ணியப்படுத்தினார் அவருக்கு முன்னால் ஜாஃபரு அவர்கள் வசனங்களை ஓதிய போது அவர் தாடி நனையும் அளவுக்கு அழுதார் அவருடைய சபையில் இருந்த கிறிஸ்தவ பாதியார்கள் எல்லாம் அழுகார்கள் இதுவும் வரலாறு முஸ்லிமானார் அவர் இறந்த போது அவருடைய முன்னால் இருப்பது போல காட்டப்பட்டது அவருடைய ஜனாதாரை பார்த்துக் கொண்டு பெருமான் செல்லா அலிசன் அவர்கள் அவருக்கு தொழுகை நடத்தினார்கள் அப்படியே கொண்டு வரலாறு பெருமான் செல்லா அலுசன் அவர்கள் இறுதி ஏழாம் கொதைவியா ஒப்பந்தம் முடிந்த பின்பு பல நாடுகளுக்கு மன்னர்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதினார்கள் இஸ்லாமிய அழைப்பு கொடுத்து அதில் ரோமபுரி மன்னர் கிறிஸ்தவர் கைசர் அவர் பெருமானார் செல்லிசுலா அவர்களுடைய மாற்றத்தை அடைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அந்த கடிதத்தை கண்ணியப்படுத்தினார் பெருமானாருடைய கடிதத்தை கண்ணியப்படுத்தினார் அதை கிழிச்சு போடல அதை பாதுகாப்பாக வைத்திருந்தார் ஒரு கிறிஸ்தவ மன்னர் பெருமானத்தை பாதுகாப்பதற்காக அவருடைய சந்ததிகளில் சில காலம் வரை அவர்களுடைய அரசாங்கம் நீடித்தது அவர் மூத்தாகும் போது சொல்லிட்டு போனாரு தன்னுடைய வாரிசுகளுக்கெல்லாம் இந்த கடிதத்தை நீங்கள் கண்ணியமாக பாதுகாக்க வேண்டும் இந்த கடிதத்தை நீங்கள் பாதுகாக்கிற வரை உங்கள் கையிலேதான் ஆட்சி அதிகாரம் இருக்கும் எப்ப இந்த கடிதம் கரையான் அறித்து அது அழிந்து போகும் உங்களுடைய ஆட்சியும் போய்டும் சொல்லி இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள் அவருடைய வாரிசுகளும் அந்த நீண்ட காலம் வரை அந்த கடிதத்தை போற்றி பாதுகாத்தார்கள் அந்த கடிதம் இருந்தவரை அவர்களுடைய ஆட்சி இருந்தது கடிதத்துக்கு கொடுத்த கண்ணியத்தினால் ஒரு கிருஷ்ணவர்களுடைய ஆட்சி உலகத்தில் இருக்கிறது இதற்கு நேர் மாற்றமாக பாரசீக கடிதத்தை தூக்கி எறிந்தான் அவனுடைய அதிகாரம் ஆட்சி எல்லாமே அவனுடைய குடும்பத்தை விட்டு விலகியது ஆக இப்படி வரலாற்றில் நாம் இரண்டு விதமாகவும் பார்க்கிறோம் பெருமளர் செல்லா அலிஸ்லம் அவர்கள் விஷயத்தில் யூத கிரிஸ்தவர்கள் எப்படி நடந்தார்கள் அவர்களுக்கு சத்தியம் தெரியும் பெருமானார் எல்லா அடையாளங்களும் அவருடைய பெருமானார் மீது எவ்வளவு பொறாம எவ்வளவு காண்புணர்ச்சி என்பதை அந்த ஹதீஸ் காட்டுகிறது சொன்னார்கள் ஒரு முறை ஒரு யூதர் ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்களிடத்திலே வந்தார் வந்து என்று சொன்னார் யூதர்கள் பெருமானாருக்கும் முஸ்லிம்களுக்கும் சலாம் சொல்லும் ஆனா அது சொல்ற வேகத்துல தெரியாது சலாம் என்றால் உங்கள் மீது அமைதி உண்டாகுட்டா உங்கள் மீது மரணம் உண்டாகுக சொன்னார் உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று பெருமானால் உனக்கும் அவ்வாறே ஆகட்டும் சொன்னாங்க ஆதிஷார் அவன் சொன்னது சலாம் அல்ல சாம் என்பது என் காதல எனக்கு சரியான மரணம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறான் என்று ஆனாலும் நான் பொறுத்துக்கொண்டேன் பதில் சொல்லவில்லை பெருமனார் செலவாலிசன் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று மூணாவதாக கோபம் உண்டாகட்டும் அல்லாஹுடைய கோபமும் அல்லாஹுடைய சாபமும் மரணமும் உனக்கு உண்டாகட்டும் நீங்கள் குரங்குகள் பண்டிகளுடைய சகோதரர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்ட சமூகம் சொன்னாங்க நீங்கள் குரங்குகள் பன்றிகளுடைய சகோதரர்கள் உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் கோபம் உண்டாகட்டும் என்று பெருமணிசன் அவர்கள் தாயிசாவை பார்த்து சொன்னாங்க இவ்வளவு கோபப்படக்கூடாது அல்லஹத்தானா அருவறுப்பாக பேசுவதை விரும்புவதில்லை செயற்கையாகவோ இயற்கையாகவோ அருவறுப்பாக பேசுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை அவர்கள் என்ன சொன்னார்கள் அதை நான் கேட்டேன் அதுக்கு நான் பதிலும் கனிவா சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்லு உனக்கே வரட்டும் நீ எதற்காக கோவப்படுகிறாய் என்று சொல்லிவிட்டு பெருமனார் செல்வாதீசன் யூதர்கள் கால் புணர்ச்சி கொண்ட சமூகம் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு கால் புணர்ச்சி சொன்னாங்க அவங்க எதுல கூட நம்ம பொறாமப்படுறாங்கன்னா நாம் ஒருவருக்கொருவர் செலாம் செல்கிறோமே அதை பார்த்தா பொறாம மேும்னாங்க சொல்லுகையில இமாமுக்கு பிறகு நீங்கள் சொல்லுகிறீர்களே அதை கண்டு போறாம நீங்கள் ஆமீன் நன்றாக சொல்லுங்கள் சொல்லுங்க இமாமுக்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய ஆமீனை கண்டு அவர்களுக்கு எரிச்சல் அவர்களுக்கு கால் அதெல்லாம் பொறுக்க முடியாம இப்படி சொல்றாங்க என்று பெருமானார் செல்லிசனமும் சொன்னான் அருமையானவர்களே நாம ஆமீன் இன்னைக்கு ரொம்ப சொல்லுமான சொல்லி இந்த ஆமீனை கண்டு வானத்தில் உள்ள வழக்குகள் சொல்றாங்க ஒரே நேரத்தில் ஒன்றிணைந்து விட்டால் மார்க்கத்தின் ஒவ்வொரு பொறாமை கிறிஸ்தவர்களுக்கு பொறாமை இன்னொரு ஹதீசர இந்த ஜும்மாவுடைய தொழுகையின் மீது பொறாமை உலகத்தில் இந்த சமூகத்துக்காவது இப்படி ஒரு அழகான அமைப்பு இருக்கிறதா இல்ல இதற்கு பொறாமை அந்த பொறாமையில கால்புணர்ச்சியில எல்லா காலகட்டத்திலையும் நம்முடைய நபிசல்லா அலிசனிடம் அவர்களை இழிவுபடுத்துவதும் கேவலப்படுத்துவதும் அவர்களுடைய வாடிக்கை திருமதி ஏலனம் செய்கிறார்களோ யார் உங்களை இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களை தண்டிக்க நான் பொறுப்படுத்திக் கொண்டேன் சொன்னான் இந்த ஆயிரத்தி இறங்கியது பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் பாபாவுக்கு வருகிற போது மக்கா காவிர்கள் அஞ்சு பேர் பெருமனார ரொம்ப கேலி செஞ்சாங்க ரொம்ப ஏழன செஞ்சாங்க அவங்க சொல்லக்கூடிய முறையை பார்த்து அப்போ கரெக்டாக ஜிவிலாம் வர்றாங்க பெருமாநார் செல்லா அலிஸ்லாம் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க கேட்டாங்க ஜிடி அலகிஸ்லாம் ஏன் இவ்வளவு கவலைன்னு சொல்லி இப்போ சொன்னாங்க இதோ இங்க இருக்கிற அஞ்சு பேர் என்னை ரொம்ப ஏழனை செய்யறாங்கன்னு சொல்லி அப்போ ஜிலீல்ஸ்லாம் யார் அந்த அஞ்சு பேர் காட்டுனேன்னு சொன்னாங்க அந்த அஞ்சு பேரை காட்டுனேன் இப்போ பெருமாநார் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டினாங்க முதலாவது நபர் அஸ்வது முத்தலி யந்தான் அப்படின்னு காட்டினாங்க திபிரி அலிசலாம் கதை முடிஞ்சு பொறுமையா இருங்க ரெண்டாவது யாரு பெருமநாடு காட்டினாங்க அசுவது கேலி செய்யறான் கிண்டல் செய்யறான் திபிரி அலகிசலாம் அசார இல அபத்தினி அவனுடைய வயிற்ற நோக்கி கையெண்ணாங்க சொன்னாங்க இவனுக்காக வேண்டி நீங்கள் பொறுப்பேற்கப்பட்டு விட்டீர்கள் என்னை கேலி செய்கிறான் ஜிபிரா செஞ்சாங்க அவ்வளவுதான் இந்த அஞ்சு பேரும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு தலையில கொப்பனா வந்து அதிலே இறந்து போயிட்டான் யாருடைய கண்ணை ஜிபிரியில் சுட்டி காட்டினாங்களோ அவன் கண் குருடாக அதிலே இறந்து விட்டான் யாருடைய பாதத்தை சுட்டி காட்டினார்களோ அவன் ஒரு முள் செடிக்குள்ள போய் ஒரு முள்ளு குத்தி அதுல இறந்து போயிட்டான் அல்லா தண்டிக்கணும்னா ஒரு சாதாரண முல்லை கொண்டு கூட அல்ல தண்டிக்க முடியும் யாருடைய நாடி நரம்ப சுட்டி அவன் அம்பெடுகிற போது அவனுடைய அம்பாள அவனுடைய நாடி நரம்பு தாக்கி அவன் இறந்து போயிட்டான் யாருடைய வைப்பை சுட்டி காட்டினார்களோ அவன் வைப்பு போக்காக செய்வார்களோ அவர்களுக்கு நாம் பொறுப்பு தெளிவாக சொல்கிறது உங்களை தேசுகிறானோ அவன் தான் தந்ததியற்றவன் பெருமானாருடைய பெரிய தந்தை என்றும் பார்க்காமல் அபுலக பெருமானாருடைய பெரிய தந்தை அவன் பெருமானாரை ஜேசிய போது பெருமானாருடைய பெரிய தந்தை என்னும் பார்க்காமல் திருபுரால் இறங்கியது அபூலக நாசமாக அபுல் அஹாப் எப்படி இறங்கும் இழிவுபட்டு கடைசி நேரத்தில் வாரிசுகள் கூட அவன் பிணத்துக்கு முன்னால் செல்ல முடியாம நாற்றம் எடுக்கிற பின்னம் ஒரு துணியில சுற்றி சூத்தி வீசினார்கள் அபூலகை திருபுராடைய சாபம் பெருமானார் செலவானியத்தில் அவர்கள் இயக்கியவர்களை இந்த உலகத்திலே அன்பாக விட்டதாக கிடையாது அல்லாஹ் தன்னை ஏசியவர்களை கூட விட்டு விடுவான் தன்னுடைய ஹவீவாகிய நபிசல்லா அலிசன் அவர்களை இயேசுபவர்கள் அல்லாவிட்டதையில் சஹி புகாரில் வருகிறது அனசர்த்தி இல்லான் அவர்கள் சொல்றாங்க ஒரு யூத ஒரு கிறிஸ்தவர் முஸ்லிமான நல்ல எழுத தெரிந்தவர் அவர் பக்ரா ஆல இம்ரான் எல்லாத்தையும் பாடம் எல்லாம் பண்ணிட்ட நபிசல்லா அலிசன் அவர்கள் அவருடைய நிலையை பார்த்து நல்ல குரான் ஓதுகிறார் நல்ல எழுத தெரிகிறது வகையை எழுதுவதற்காக அவரையும் சேர்த்து கொண்டான் வகையை எழுதுவதற்கு அவரையும் நியமிச்சுட்டாங்க பெருமநார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு வகை வருகிற போது அதை எழுதுவதற்கென்று கார்த்தி புகன் எழுத்தர்கள் இருப்பான் அவரையும் சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள்ல மறுபடியும் வெளியே போயிட்டான் கிறிஸ்தவனான பிறகு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த மஹம்மத் சல்லா அலிஸ்வலம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன எழுதி கொடுத்தேனோ அதைத்தான் மக்களிடம் ஒப்பிக்கிறார் சொன்னாங்க நான் என்ன எழுதி கொடுத்தேனோ அதைத்தான் மக்கள் சொல்றாரு அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னான் அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள் கொஞ்ச நாள்ல இப்படி சொன்ன கொஞ்ச நாள்ல அவங்க போயிட்டான் அவன் மரணித்து விட்டான் அவனை அடக்கினார்கள் இந்த பூமி அவனை ஏற்கவில்லை காலையிலே மக்கள் பார்க்கிறார்கள் பூமி அவனை துப்பி விட்டது அவனுடைய பணம் வெளியே கிடக்குது அப்ப கிறிஸ்தவர்கள்லாம் சொன்னாங்க இதெல்லாம் முகமது சல்லா அலிசலம் அவர்களும் அவருடைய தோழர்களும் செஞ்சிருப்பாங்க அடுத்து என்ன பண்ணாங்க கொஞ்சம் ஆழமா கொண்டாங்க அவனை புதைச்சாங்க மறுநாள் காலையில பாக்கிறாங்க அவன் பணம் வெளியே கிடக்குது அப்பதான் உண்மையை ஒத்துக்கொண்டாங்க இது மக்களுடைய செயல் அல்ல மக்களை படைத்த இறைவனுடைய செயல் எப்போது அவன் நபிசல்ல ஆலை சில அவர்கள் மீது பொய் பெருமான கேவலப்படுத்தினோ என்பதை உலகத்தில் இழிவுபடுத்தி யாரையும் விட்டு வச்சதில்லை அகமதுல்லா அலை ஒரு சம்பவத்தை எழுதுகிறானே ஒரு மன்னருக்கு முன்னால ஒரு சபை ஒன்று கூடுகிறது அந்த சபையில கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் இருக்கிறார்கள் திடீர்னு ஒரு கிறிஸ்தவர் பெருமானார் செல்லலாம் அனுசனவர்களை திட்ட ஆரம்பிக்கிறார் பெருமானாரை ஏச ஆரம்பிக்கிறார் அப்ப அந்த இடத்துல ஒரு நாய் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது எப்ப பெருமான ஏச ஆரம்பித்தானோ அந்த நாய் வளமைக்கு மாற்றமாக கருதிக்கிறது சிங்கம் கருதிக்கிற மாதிரி இப்போ மக்கள்லாம் சொல்றாங்க நீ வந்து அதை திட்ட பெருமான திட்ட வேண்டாம் அந்த நாய் கருதிப்பதை பார்த்து பயந்துகள் அவசரம் இல்லை நான் கையை காட்டி பேசுறதை பார்த்து அதை அடிக்கப் போறேனும்னு நினைச்சு அது கருதிக்குது சட்டம் போடுதுன்னு சொன்னான் நிறுத்தலை பெருமானாரை ஏசினா அவன் மீது பாய்ந்து அவனை கடித்து விட்டு அது மறுபடியும் போயிடுச்சு அவர்களை திட்டியதனால்தான் அப்போதும் அவன் நிறுத்தல்ல இல்ல அது வந்து கடிச்சிருச்சுன்னு சொல்லி மறுபடியும் பெருமான் மறுபடியும் அது அவனை தாக்கி அவனை கொறை செய்து விட்டது இதுதான் அந்த மக்களுடைய சபைகள் நடந்தது என்பதும் அகமதுல்லா சொல்றாங்க வரலாற்றுல இப்படி எல்லாம் எத்தனையோ சம்பவங்கள் பெருமான ஒருவன் ஏசினால் வாழ்க்கை நம்முடைய துனியா என்பது நாம பெருமானாரன் நேசிப்பதாக வெளிப்படையில வேஷம் போடுறோம் அவ்வளவுதான் நம்ம வேஷதாரிகள் வேடகாரிகள் இல்லைன்னா நமக்கு எல்லாம் தூக்கம் வரக்கூட அல்லாஹிய தூதர ஏசப்படுது பலிக்கப்படுதுன்னு சொன்னா நம்மால நிம்மதியா இருக்க முடியாது நம்முடைய கண்கள் அள வேண்டும் சஹாபா பெருமக்கள் பெருமான் செல்ல அலிஸ்லாம் விஷயத்துல ஒரு சின்ன வார்த்தையை கூட விட்டு கொடுக்க மாட்டார் அப்பா ரவியல்ல மக்காவுடைய வீதியில தொங்க விட பட்டிருக்கிறார் மரண தண்டனை கொடுக்கணும் அவருக்கு அவரை கழுகு மரத்தில் ஏற்றி வச்சிருக்கிறாங்க மக்காவுடைய தலைவர் வரணும் வெயிட் பண்றாங்க மக்கள் எல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும் அபு சுஜியான் வர்றார் சொன்னார் ஒரு வார்த்தை சொல்லப்பா உன்னை இறக்கிடுறோம் என்ன வார்த்தை சொல்ல சொன்னாரு முகமது அவர்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பார்க்கலாம் முகமது அலுவலாம் அவர்கள் மரண தண்டனை கொடுக்கப்படுவதை நான் விரும்புகிறேன்னு சொன்ன இறக்கி விட்டார அவர் சொன்னார் அது முடியவே முடியாது முகமது சலுல்லா அலி அவர்களுக்கு மரண தண்டனை என்ன அவங்களுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் அவங்களுடைய பாதத்துல ஒரு முள் குத்துவதை கூட விரும்ப மாட்டோம் சொன்னாங்க அருமையானவர்களை இப்படி எல்லாம் சாபா பெருமக்கள் விஷயத்துல ஒரு சிறு கலங்கம் ஏற்படுவதை கூட சகித்துக்கொண்டது கிடையாது இன்னைக்கு நம்முடைய பாவங்களால நாம செய்யக்கூடிய நமக்கு மத்தியில சண்டை ஒற்றுமையற்ற நிலை இதையெல்லாம் பார்த்து இன்னைக்கு உலகம் நம்மளை பரிசா பரிகாசம் செய்கிறது நம்முடைய நதியை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பரிகாசம் செய்கிறாங்க படமாக எடுக்கிறார்கள் நாம ஒரு வார்த்தையை சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதா போப்போ உலகத்தில் இஸ்லாம் வேகமா பரவுகிறது இது நம்ம திருப்திக்கு நாம சொல்லிக்கிறதை தானே உலகம் முழுக்க என்ன நடக்கிறது நமக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி நம்முடைய நமியை இயேசுகிறார்கள் கண்டு நாமும் கொதிக்காம நாம் இருக்கிறோம் அருமையானவர்களே பெருமனார் செல்லிசன் அவர்கள் விஷயத்திலே இப்படி எல்லாம் பல காலங்களில் தொடர்ந்து நடக்கிறது இன்றும் நடக்கிறது இதற்கான தீர்வுகள் குறித்து யோசிக்கணும் பெருமானார் செலந்த ஆலோசனைய முழு வாழ்க்கையை இந்த உமத்து படித்து அவர்கள் மீதான அன்பை அதிகப்படுத்தணும் அவங்களுடைய தீன கொண்டு செல்லணும் இதற்கான தீர்வு அதுதான் பெருமானாரை இவங்க எவ்வளவு இழிவுபடுத்துறாங்களோ பெருமானார் செலந்தாலோசனுடைய ஒப்பற்ற குணம் அவங்களுடைய அற்புதமான குணங்கள் அதை உலகத்துக்கு நாம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே சகாபா பெருமக்கள் பெருமானார் செலுல்லா அலிஸ்வரன் அவர்களே இரவு நேரங்களில் கூட எப்ப நிறைய பார்ப்போம் காலையில் பஜ்ரத்து வருவாங்க ஏன்னா ராத்திரி ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பெருமானாரை பார்க்காம அவங்களால இருக்க முடியாது ஒரு ஆறு ஏழு மணி நேர இடைவெளி கூட பெருமானார் செலுல்லா அலிஸ்வரன் அவர்கள் பஜ்ரி வருகிற போது சில வாலிப சகாபாக்கள் பெருமான பார்ப்பதற்காக நின்றுட்டு இருப்பாங்க எப்ப அல்லாவுடைய தூதர் வருவாங்க அருமையான குழந்தைகள் மனதில் புகட்டப்படணும் இல்லைன்னா குழந்தைகள் மனதில் எதிர்காலத்துல இந்த பாடத்திட்டங்கள் வழியாக பெருமானார் மீது வெறுப்பு தான் விதைக்கப்படும் நடந்துச்சு பிரான்சில் பிரான்சில் கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்னால ஒரு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு ஆசிரியர் பெருமன்றாரு காட்டி அதை விளக்கவும் செய்திருக்கிறார் அது முஸ்லீம் மாணவர்களை ரொம்பவே கொதிப்படைய எல்லா இடத்திலும் பரப்பிட்டாங்க அதுல ஒருத்தர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆசிரியரை கொலை செய்திருக்கிறார் அதை எல்லா முஸ்லீம்களும் கண்டித்தாங்க அப்படி நடந்திருக்க கூடாது என்று சொன்னாங்க அதனுடைய விளைவு இன்றைக்கு அது உலகம்பூராக இப்போது பற்றி இருக்கிறது ஒரு ஆசிரியர் மனசுல எவ்வளவு பெரிய விஷமத்தன்மம் இருந்தா பிள்ளைகளுக்கு மத்தியில் செஞ்சிருப்பாரு ரொம்ப நாளாக பாதுகாக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம தீனுடைய பெருமாநா செல்லத்தை நாமும் கற்றுக் கொடுக்க தவறிட்டோம் இங்கேயும் எதிர்காலத்தில் அப்படியான பாடத்திட்டங்கள் தான் நம்மை சீண்டுகிற மாதிரியான பாடத்திட்டங்கள் நமது மார்க்கத்தை நமது நதியை பரிகாசம் செய்கிற பாடத்திட்டங்கள் அதான் இங்கே நடக்குது அதற்கான எந்த தயாரிப்பும் நம்மகிட்ட இல்லை எப்படி நாம அதை எதிர்கொள்வோம் இந்த கருத்து திணிப்புகளை எப்படி சமாளிப்போம் வியாபாரம் இந்த விஷயங்களை போசைகளுக்கான தீர்வுகள் நம்ம அருமையானவர்களுக்கு இது மாதிரியான நேரங்களில் நாம நம்முடைய நபி மீதான அன்பை வெளிப்படுத்தணும் கண்டனங்களை வெளிப்படுத்தணும் பல பகுதிகளில் எதிர்ப்புகளை காட்டுறாங்க நம்முடைய எதிர்ப்பு கடைசி நிலை என்ன மனதாலையாவது வெறுக்கணுமா இல்லையா கையால தடுக்க முடியல நாவால சொல்ல முடியல மனதாலையாவது வெறுக்கணும் இப்படிப்பட்டவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இறங்க வேண்டும் நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் அதத்தான் சொல்றான் அல்லதீன அல்லாஹூ யார் அல்லாஹையும் அவனுடைய சூழையும் துன்புறுத்துகிறார்களோமல்ல அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான் துன்யா உலகத்திலும் அல்லாஹ் சபிக்கிறான் ஒல்ல ஆசிரத்திலையும் அல்லாஹ் அவர்களை சவிக்கிறான் என்பதாக பெருமானார் அல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் ஆக ரசூல் சல்லா அலிசன் அவர்களுக்கு துன்புறுத்தல் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள அல்லாஹ் சவிக்கிறோம் அருமையானவர்களே பெருமானார் சல்லல்லா அலிசன் அவர்கள் மீது மட்டும் ஏன் உலவு காழ்புணர்ச்சி ஈசா அலி மீது அப்படி ஒரு கால் புணர்ச்சி இல்லை முசா மீது அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லை உலகத்தில் எத்தனையோ நவிமார்கள் வந்தாலும் கூட நதியின் மீதும் இல்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏன் நன்செல்லா அலிசீது ஒரே ஒரு காரணம் அல்லாஹ் திருமலையில சொல்வது போல ஒரு கதிக்கிறோம் உங்களுடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம் உங்களுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று அல்லா சொல்லுகிறானே பெருமான் செல்லிச பயிரை தான் உலகத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது பாங்கின் மூலமாக அதானின் மூலமாக ஒவ்வொரு அதானின் போதுமதுல உலகம் நூற ஒழிக்குது அவர்களுடைய காழ்புணர்ச்சி அதனாலதான் வாங்க நிறுத்தணும் என்ன காரணம் வாங்க நிறுத்தணும் பெருமானாருடைய பள்ளிகளை எல்லாம் அந்த அரசாங்கம் மூட சொல்லி இருக்கிறது அலோஸ்லாமர் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருபத்தி மணி நேரமும் மொஹம்மத் மொஹம்மது என்ற பெயர் சொல்லப்படுது ஈசாங்கிற பெயர் சொல்லப்படுறதில்லை மூசாங்கிற பேர் சொல்லப்படுறதில்லை எந்தபியின் பேரும் சொல்லப்படுறதில்ல இருபத்தி நாலு மணி நேரமும் தொழுக நேரம் வரத்தான் செய்து உலகத்துல எங்காவது ஒரு பகுதியில அதான் சொல்லப்படுது அதான் சொல்லப்படுகிற எல்லா இடங்களிலும் அஷத் அண்ணமத ரசூல் வா இந்த அதானுடைய ஒலியின் மீதான அந்த ஆதங்கம் தான் அந்த அதானுக்கு கூட நாம மதிக்கிறது இல்லை பாங்கு சட்டம் ஒரு காலத்துல அதற்காவது மரியாதை இருந்துச்சு இப்ப பள்ளிக்குதான் வர்றதில்லை அதான் சத்தேட்டாலுமே கூட இப்போதெல்லாம் எதுவுமே நிறுத்தப்படுறதில்ல எல்லாம் அப்படியேதான் நடக்குது பேசுவவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாங்க பாட்டு கேட்கிறவங்களும் பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க செல்போன் பாக்குறவங்க செல்போன் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஒரு பக்கம் நானே பெருமான அறை லீவுபடுத்துகிறோம் சொல்லப்படுது நாம மதிக்கிறது இல்லை நாமலே இழிவுபடுத்துகிறோம் எதிரிகள் இழிவுபடுத்துவதைக் கண்டு நமக்கு ரோஷம் வராத காரணம் நம்மள்கிட்ட அந்த மகப்பத்து கிடையாது அருமையானவர்களே நம்முடைய ரசூத் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது அளவு படர்ந்த நேசம் கொள்வோம் அவங்களுடைய வரலாற்றை படிப்போம் இவை எதிரிகள் எவ்வளவு படிக்கிறாங்களோ நமக்கு தீன் மீது பிடிப்பு அதிகமாகணும் பெருமானார் மீது பற்று அதிகமாகணும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் நம்முடைய நபியை ஏசி ஏற்றுகிறார்களோ அவர்களை நாமும் ஏச வேண்டும் அஸ்லானு பெருமான அவனுடைய குடும்பத்திலே உள்ள அபூ சுபியான் என்பவர் இயேசுகிறார் பெருமானாருடைய குடும்பத்தில் அவர் முஸ்லீம் ஆகாம இருந்தார் இயசுகிறார் பெருமானார் அவர்கள் இவருக்கு கவிதையிலே பதில் கொடுக்க யாராவது உண்டான் கேட்டான் கவிதையிலே இவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் யார் இருக்கிறாமே என்ன திட்டுகிறார் பாருங்க பெருமானாரை திட்டினால் பதில் கொடுக்க வேண்டும் என்று தெரியுது என்ன திருத்தார் யார் பதில் கொடுக்கிறது முதல்ல ஒரு சஹாபி வந்தாங்க அப்துல்லாஹிபும் அவரும் கவிஞர் தான் அவர் வந்து அபு சத்தியானுக்கு கவிதையில பதில் சொன்னார் பெருமானாருக்கு அவ்வளவாக திருப்தி இல்லை அவ்வளவாக திருப்தி இல்லை சரி போங்க இன்னொரு கவிஞர் வந்தாரு அவரும் பதில் சொன்னார் பெருமானாருக்கு திருப்தி இல்லை மூணாவது ஹசானு சாபித் அவர் பெருமானாருடைய கவிஞர் வந்தாங்க வந்து அழகான முறையில் பதில் சொன்னார் நீ யார்கு அத நான் பதில் சொல்வதற்கும் எனக்கு அல்லாவிடம் கூலி உண்டு பெருமானதற்கு நான் பதில் சொல்கிறேன் இதற்கு அல்லாஹுடம் கூலி உண்டு அஜப்தொஹம் எப்படிப்பட்ட என்ன வாக்கு ஒப்பற்ற மனிதரை தாக்கி இருக்கிறாய் அடுக்கிறார் வார்த்தைகள் சாதாரணமான அழகான வார்த்தைகள் முஸ்லீம் என்ற தவி நோண்ட கூட இருக்க எடுத்து பாருங்க இந்த கவிதையில சொல்வார் அந்த கவிதையில் சொல்வார் என்னுடைய தங்கை என்னுடைய மானம் என்னுடைய குடும்பத்தார் எல்லோரும் மொஹமது சல்லல்லா அலிசனம் அவர்களுக்கு அர்ப்பணமாகுங்க இப்படியே படிச்சுட்டு வரும்போது பெருமானார் சொல்வார்கள் அல்லாஹம் ஐது புதுஸ் யாரெல்லாம் இந்த ஹஸ்தானை நீ ஜிபிரீதை கொண்டு வலப்படுத்துவாயாக சொல்வி அவர் பெருமானாருடைய கவிதை கவிஞரவர் அருமையானவர்களே டசூல் சல்லா அலிஸ்னா அவர்கள் மீதான அன்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும் இதுபோன்று வரக்கூடிய நேரங்களிலே இந்த எதிரிகளுக்கு நாமும் கண்டனத்தை தெளிவுபடுத்தணும் இவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இருக்கட்டும் அல்லாஹ் சபிக்கக்கூடியவர்களை நாமையும் சபிக்க கூடாது யார் அல்லா சபிக்கிறானோ அவர்களை நாமையும் சபிக்க கூடாது எனவே நிச்சயமா நமக்கு நம்பிக்கை உண்டு பெருமான எந்த ஆட்சியாளருடைய அரசும் இந்த உலகத்திலே நிலைத்திருக்காது அவர்கள் கேவலப்பட்டுத்தான் இறப்பார்கள் அதை வெகு இந்த உலகமும் பார்க்கத்தான் போகிறது ரசுல் செலாத்தின் அவர்களை இவர்கள் தங்களுடைய வாயினால கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அவனுடைய கண்ணியத்தை சீர்குலைக்க முடியாது எல்லாம் அல்லாஹ் இந்த தீயவர்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பானாக பெருமான் சகுல்லா அதித்தனவர்கள் மீதான அன்பை நமக்கு அதிகப்படுத்துவானாக அவர்களுடைய தீனை இந்த உலகத்திலே எல்லா மதங்களை விட மேலோங்க செய்வானாக அவனுடைய அச்சத்தையும் பயத்தையும் எதிரிகளுடைய உள்ளத்திலே அல்லா ஏற்படுத்துவானாக அவர்கள் பொருட்டாளம் பாவங்களை மன்னிப்பானாக பாகுத அவர்களாக வைத்தார்